Thank <laughs> you.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 தான் புத்தடி வந்துடுமா சத்தம் துடிக்கிற துடிக்கிறது அதுக்கு ஏதும் காதும் வாடி உள்ள கண்ணும் கண்ணும் பேசுறப்போ பாஷையில் தண்ணு கருத்துருச்சு அவள சத்தம் கேட்டுருச்சு